கேரேஜி கேரேஜாக நடக்க ஆரம்பித்தேன் அப்படி போனபோது ஏழாவது கம்பார்ட்மெண்ட்டில் அவர்கள் அஞ்சு பேரும் சௌக்கியமாக ஒரு கம்பார்ட்மெண்டில் ஏறி இருந்தார்கள் அவர்களை எஸ்டி கம்பார்ட்மெண்ட்டிற்கு வரவழித்து ஓடின ட்ரெயினிலிருந்து நான் சட்டுன்னு சாடி வெளியில் வந்து மீண்டும் தர்மபுரம் பிளாட்ஃபார்ம் போய் இரவு பன்னெண்டு மணிக்கு மேல் இன்னொரு வண்டியில் குண்டைக்கல் போய்விட்டேன் இப்படி சுவாமி சாய்பாபா பரிபூர்ண அனுகிரகம் எனக்கு திவ்யமாக கிடைத்ததை நினைத்தால் இன்றும் என் மனசு மிகவும் சந்தோஷப்படுகிறது சத்ய சாபா சாய்பாபாவே சரணம் சரணம்